பாடம் ஒன்று சொல் செயல் மற்றும் வெளிப்படையான மறைவான நிலைகள் அனைத்திலும் எண்ணத்தை கலப்பற்றதாக வைத்திருத்தல் அல்லாஹவை மட்டுமே தூய்மையானவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும் அவனுக்கே மார்க்கத்தில் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் தொழுகையை அவர்கள் பேண வேண்டும் பொருள் வரியை அதாவது ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேரான மார்க்கமாகும் தொண்ணூத்தி எட்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் குர்பானியின் இறைச்சியும் அதன் இரத்தமும் அல்லாஹுவை அடையாது எனினும் உங்களிடம் உள்ள இரையச்சமே அவனை அடையின இருபத்தி அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே நீர் கூறுவீராக உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அறிவான் மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம்